ிா தோத்தவேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம மமோ ஜீவோகே ஜீவூத்தனீந்திரீ கிருஷ்ணர் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பிரம்மன் சுத்த சைத்தன்யம் ஸ்வயிரகாசம் சூரியனோ சந்திரனோ அக்னி பகவானோ அந்த மெய்ப்பொருளை பரம்பொருளை தூய உணர்வை ஒளிர்விப்பதில்லை தூய உணர்வுதான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது சூரியன் சந்திரன் நெருப்பு அனைத்தையும் தூய உணர்வாகிய பரம்பொருள்தான் ஒளிர்விக்கிறது நம்முடைய உடலிலும் உள்ளத்தையும் இந்திரியங்களையும் அதுதான் ஒளிர்விக்கிறது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ந தற்ற சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமாவித்யுதோ பாந்தி குத்தோயமக்னிஹி தமேவாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாதி என்று இன்னும் சற்று ஆழமாக விளக்கமாகவே முண்டகோபனிஷத் கட்டோபனிஷத் மந்திரங்களிலே காணப்படுகின்றன அங்கு சூரியன் பிரகாசிப்பதில்லை சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவும் அதனை பிரகாசப்படுத்துவதில்லை இந்த மின்னல்களும் அக்னியும் எப்படி ஒளிர்விக்கப் போகிறது ஸ்வயம்பிரகாசமான அதனைச் சார்ந்துதான் எல்லாம் இந்திரியங்களும் மனசும் வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் ஒளிர்விக்கப்படுகின்றன இதைத்தான் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் பகவான் ஆதிசங்கரர் ஒரு குடத்துக்குள்ளே வச்சிருக்கிற தீபத்தை உதாரணமாக சொல்லி பல ஓட்டைகள்லாம் நிறைந்திருக்கிற குடத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு எப்படி இந்திரியங்கள் வழியாக வெளியே போய் வெளிப்பொருள்களை எல்லாம் ஒளிர்விக்கிறதோ அப்படி இந்த உடலிலே இருக்கின்ற தூய உணர்வானது இந்திரியங்கள் வழியாக சென்று அனைத்தையும் ஒளிர்விக்கிறது என்று உபதேசம் செய்திருக்கிறது அந்த மந்திரங்கள் அதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டி அந்த உண்மையை உணர்ந்து விட்டால் மறுபடியும் நமக்கு இந்த உலகப்பற்றோ உடல் பற்றோ இருக்காது என்று பார்த்தோம் இந்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்லுகிறார் மம அம்சா ஏவ ஜீவலோகே ஜீவபூதா சனாதனஹா பவதி ஜீவலோகேன்னா இந்த சம்சார லோகே இந்த உலக வாழ்க்கையில் ஜீவபூதா ஜீவபூதா நான் செயல் புரிகிறேன் நான் பலன்களை அனுபவிக்கிறேன்னு சொல்லுகிறானே இந்த ஜீவாத்மா ஜீவாத்மா யாரு நான் சனாத்தனஹா யாண்டும் இருக்கக்கூடிய இந்த ஜீவனாக காட்சி அளிக்கின்றவன் மம அம்சஹா என்னுடைய அம்சந்தான் இங்கே அம்சம் போலேன்னு புரிஞ்சுக்கணும் எப்படி கட்டடங்களுக்குள் ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம் ஆகாசத்துக்கு அம்சம் கிடையாது கட்டடங்களால் அது அம்சம் போல காணப்படுகிறது உண்மையில் ஆகாசத்திற்கு அம்சம் கிடையாது அதே போல உறுப்புகள் அற்ற அம்சங்கள் கிடையாது இருப்பினும் இந்த உபாதி பேதங்களால் அம்சம் இருப்பது போல தோன்றுகிறது ஒவ்வொரு ஜீவனும் உண்மையில் பிரம்மஸ்வரூபமே ஆகும் என்பது தான் அத்வைத சித்தாந்தப்படி உபதேசம் இங்கே ஆக என்னுடைய அம்சந்தான் இந்த உலக வாழ்க்கை ஜீவலோக்கே ஜீவலோகேனா மனுஷ சரீரே ஜீவன் மாதிரி காட்சி அளிக்கிறது அது என்ன பண்ணுகிறதுனா அது மாத்திரம் மனஷ்டானி இந்திரியாணி மனங்கிற ஆறாவது இந்திரியத்தோடு சேர்ந்து கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு இதைத்தானே சொல்லுகிறோம் அந்த அவயவங்களோடு அந்த இந்திரியங்களோடு மனமும் ஒரு இந்திரியம் மனஹா ஷஷ்டானி இந்திரியாணி இவற்றோடு தொடர்பு மனம் இந்திரியங்கள் அனைத்தோடும் தொடர்பு கூடிய மனம் பிரகிருதிஸ்தானி கருஷதி பிரகிருதி மனஷ்டானி இந்திரியாணி கருஷதி ஆறு இந்திரியங்களோடு மனமுட்பட ஆறு இந்திரியங்களோடு இந்த சரீரத்திலே இருந்து கொண்டு பிரகிருதிஸ்தானி அப்படின்னு சொன்னால் காது கண் இவைகளில் கொண்டு ஆக்கரிஷதி விஷயங்களை எல்லாம் ஆக்கர்ஷிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தோடு இதை சேர்த்து படிக்கணும் அடுத்த ஸ்லோகத்தில் தான் இதனுடைய தொடர்பு நமக்கு கனெக்ஷன் புரியும் ஆக ஜீலோகத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உடம்புலையும் இறைவன் வரையறுக்கப்பட்டவன் போல காணப்படுகிறான் அந்த ஒவ்வொரு உடலிலும் அந்தந்த மனம் இந்திரியங்களின் கருவிகளை கொண்டு பிரகிருதியோடு சேர்ந்து அவன் செயல் புரிகிறான் இந்த இடத்துல செயல் புரிகிறான் மேலும் கிழும் செல்லுகிறான் என்ற கருத்துக்கள் எல்லாம் வரப்போகின்றன அந்த ஸ்லோகங்களை நாளை படிப்போம் இந்த அளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்லி நிறைவு செய்கிறேன் அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்